தலைப்பு பெண் கடவுள் பெண்கள் உண்மையாகவே மிகவும் உறுதியானவர்கள் உங்களால் ஐந்து நாட்கள் நான் நாட்கள் ஐந்து நாட்கள் இரத்தத்தை கிடக்க முடியுமா உங்களால் மற்றொருவர் பெயரை உங்கள் பெயரோடு சேர்க்க முடியுமா திருமணத்திற்கு பிறகு உங்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியுமா பத்து மாதம் ஒரு குழந்தையை உங்கள் கர்ப்பத்தில் சுமக்க முடியுமா உங்களால் வீட்டிலேயே எப்பொழுதும் இருக்க முடியுமா இதையெல்லாம் உணர்ந்தால் சொல்லுங்கள் உண்மையிலேயே கடவுள் கண்ணெதிரிய தெரியும் படித்ததில் பிடித்ததும் கற்பனையில் உதிர்ந்ததும் நட்டினையின் கவிதைச் சரலுக்காக புத்தூர்ஜி ரேவத்